பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு ஒன்றை நிறைவேற்ற செல்கிறாரோ அவரின் கால் எட்டுகளில் ஒன்று அவரின் பாவத்தை அழிக்கும் மற்றொன்று அவரின் பதவியை உயர்த்தும் என்று நபி சல்லு அலிகம் அவர்கள் கூறினார்கள்